வணக்கம் மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. இந்திய வில்வித்தை சங்கத்தின் தலைவர் திரு பி வி பி ராவ் இரண்டு மலையாளத்திற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் திரு ரமேசன் நாயர் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஸ்டார்ட் தர வரிசையில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலம் குஜராத்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 கிரிக்கெட்டில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சிறந்த அம்பையர் விருதை பெற்றவர் யார் 2. மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய பெரிய கத்தீட்ரல் எங்கு திறக்கப்பட்டது 3. NCC எனும் நேஷனல் கேடட் கார்ப்ஸ் இன் பொது இயக்குனர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி